வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் திருக்கைலாச படலம் பாசம் நீக்கித் தன் பாற்படு நல்லருள் ஈசன் நல்குமியபு என எய்தினோர் தேசுமாற்றி சிறந்த தன் மெய்யொளி வீசகின்றது வெள்ளியம் குன்றமே ஆறு சூடியவாதி அம் பண்ணவன் ஏறு மூறிவெள்ளேறும் அக்கண்ணுதல் நீரு சேர்த்தரு கோலமும் நித்தனைத்து ஏறுமன்பர் தம் சிந்தையும் போன்றதே மோன நன்னிலை முற்றிய பெற்றியர் யானமார்பிழம்பு அன்ன நலத்ததாய் ஊன்புலாய உயிர்த்தொகை மாசுபொரித்தான் எலாம் செறிந்து என்னவும் சான்றதே காணம் மாத்த கடுக்கை நல் கூளை தேனவாம் பொழில் தின் சிகரத்திடை வான ஆறு வருதலின் மாசிலா ஞான நாயகன் போல் நணியதே தன்னரும் துளவால் புனைத்தார் முடிப்பண்டவன் கண்படுத்திடும் பால்கடல் கண்ணுதற்கும் ஒரு காமறுபீடமாய் நண்ணுகின்றது போலும் நலத்ததே பொதியும் இன்னமுதோடு பொருந்துவ கதிரின் மிக்க கரையறு காற்றிய மதியம் ஆயிரம் கோடி மணந்து தாம் உதயமானது போன்றது அவ்வொண்கிரி நெற்றி மேல் நிமிர் கண்ணும் நிலா ஒளிர்பொந்தடம் புயம் நான்கும் பொருந்துறப் பெற்ற எம்மான் அருளால் பிரம்பு ஒன்று கைப்பற்று நந்தி பறிவோடு காப்பது புரந்தரன் முதலாகிய புங்கவர் வரம்பின் மாதவர் மாசு அருகாட்சியர் நிரந்த பூதர் கணவர் நிரந்தரம் பறிந்து போற்றிப் பயில்வதம் மால்வரை மின்னரம் பெயராடலும் விஞ்ஞயர் கிண்ணரம் பயிலாடலும் கீழ்த்திசை மன்னன் ஆதியர் வாழ்த்தும் அவ்வானவர் எண்ணி எங்களும் எங்களும் மாற்பது கீழ் நிலாவுரும் உலகெலாம் நீங்கியே கீழ்போய்ச் சேனிலா உரு பதம் எலாம் உருவி மீச்சென்று மாண்டிலா உருமண்டத்தின் அடிமுடி மருவத்தான் வாய் உலகு இறுதி என் நிற்பதச் செயலம் மாடு சூழ்தருமேருவே ஆதி ஆம்பரைகள் பாடுசேறினும் உலகெலாம் அழியினும் பறந்து கூடும் மண்டங்கள் குலையினும் கொன்றை வேணியன் போல் கேடு இலாமலே அமர்வது கையிலை அங்கிரியே நலம்பரும் கலை மதியமும் இரவியும் நாகர் குலம்பரும் தனுக்குறையலாமற்றைய கோளும் அலமரும் சுடர் உடுக்களும் அமரர் பிறரும் வலம்பரும்படி இருப்பது கைலை மாள்வரையேற்றம் மேருவே ஆதி ஆம்பரைகள் ஏழ்வகையால் சாற்றும் நேமிகள் ஆழி அங்கிரி பெறும் சலதி நாள் திசைக்கணும் நொச்சி போல் சூழ்தர நடுவன் வீற்றி இருப்பது கையிலையாகிய தனி படியலாம் உண்டும் ஏனமாய்த்தாங்கியும் பண்டுபோர் அடியினால் அகப்படுத்தியும் இழந்து முற்று அருளும் நெடியமாயனும் உலகிரும் எல்லையில் நிமலன் வடிவமே எனக் காணுதற்கு அரிது அவ்வரையே அன்னதுவோர் கையிலை நாப்பண் நம்பொனின் சுடர் மேல் கொண்ட நன்னெடும் சிமையத்துவோங்கள் நவை ஒரி இனநிற்று என்ன கன்னியும் காப்பு மேவி கதிர்மணிக் கற்றை சுற்றப் பொன்னிடும் கோயில் ஒன்று பொலிஓடும் அன்றே திணி கதிராரம் தன்னில் சிறந்த அச்சிரத்தில் செக்கர் மனிதனில் முழுநீளத்தின் மற்றைய வெறுக்கை தன்னில் பணிபட பலித்திடு சிகரம் ஆதி அணியனுக்கு அணியாய் மல்கு மாலை எச்சூழல் என்கும் ும் ரு என்பது இன்றுந்திடும் கையிலே இவற்பில் பொ நகரம் தன் உள் பொருவிலாக் கோோளும் நாளும் துன்றிய தன்மைத்து என்னத் தூர்மணிக் கதிர்கள் சூழ மன்று அமரூரையுள் ஒன்று வனப்படு வைகிற்று அன்றே சோதிசேருமத்தூமணி மண்டபத்து ஆதி ஆனியணை உம்பரில் காதலாகும் கவுரிவோர் பாங்கு உர வேதநாயகன் வீற்றியிருந்தனர் படுகொண்ட பெருந்தவப் பெற்றியோர் தேடுகின்ற சிறப்பு உடைத்தாம் புகழ்தான் நாடு தும்புறு நாரதர் விஞ்ஞயர் பாடுகின்ற நற்பாணியின் பால் பட அதிகன் வேணி இலா தருகங்கையை விதிபுரந்தரன் விண்டு உலகத்து உள நதிகளால் தென்ன நன்னயத்து ஏவல் செய்ய கதியினோர்கள் கவரிகள் வீசின யால வட்டத்து எழுதருநாகற்போல் ஏலவட்ட முகத்தருகயும் ஆலவட்டம் அசைத்தனர் அன்பினோ ஆதிதன்னருளை அவன் திருப்பாத தாமரை சூடிய பண்ணவன் கோது இலாத உளோர் பூதர் ஆதியர் போற்றி முன் நீண்டின